தூதர் செல்லாகும் அலைகள் செல்லும் அவர்கள் கூறினார்கள் உதிக்க துவங்கும் போது அது முழுமையாக உயரும் வரை தொழுகையை தாமதப்படுத்துங்கள் சூரியன் மறைய துவங்கும் போது அது முழுமையாக மறையும் வரை தொழுகையை பிற்படுத்துங்கள் இதை இவனும் வரதியாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்